தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களில் முக்கியமான சித்தர்கள் பதினெட்டு பேர் அவர்களில் ஒருவர் புலிப்பானி சித்தர் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் புலிப்பானி சித்தர் போகரின் முதன்மை செய்தர் இவருடைய பூர்வீகம் சீன தேசம் பயணி தண்டபாணியை போகர் உருவாக்கிய போது அதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது ஒருமுறை போகர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்டார் தண்ணீர் அருகில் இல்லை எனவே இவர் ஒரு புலியை வசியப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று வெறும் கையாலியே போதிய தண்ணீர் கொண்டு வந்தார் அதனால் இவர் புலிப்பானி சித்தர் என அழைக்கப்பட்டார் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு புலிகளை அவர் வசியம் செய்து தேவையான மூலைகளை பறிக்க அதன் மேல் ஏறி மலையேறி இறங்கியுள்ளார் இவர் அதி தீவிர சிவபக்தர் போகரின் நிர்விகல்ப சமாதி ஏற்பாட்டின் போது முருகனுக்கு அடியில் குகை போன்ற சமாதி அமைப்பை உருவாக்கியும் போகர் சமாதி நிலை எய்தவுடன் குருவின் ஆணைப்படி அந்த குகையை பெரிய பாறை கொண்டு மூடியவரும் இவர்தான் இவர் ஜோதிடம் வானசாஸ்திரம் கணிதம் சித்த மருத்துவம் ஜாலம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் போகர் சீனாவில் சென்று தன் சக்திகளை இழந்து அங்கேயே தங்கிவிட்ட போது இவர் சீனாவிற்கு சென்று போகரை முதியில் ஏற்றி வந்து ஒரு தண்டத்தை நிறுத்தி அதற்கு உபசரிப்பது போல் உபசரித்து அதை போகர் கேட்டு இறந்த சக்தியை திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது போகர் சமாதி நிலைக்கு செல்லும் முன் பயணி தண்டாயிதிபணியின் பூஜைகளை கவனித்து கொள்ள இவரை போகர் நியமித்தார் ஆனால் பிற்காலத்தில் அவரை போக சமாதிக்கு மட்டும் பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டது புலிபானி சித்தரின் ஜீவசமாதி பயனிமலை ஏறும் இடத்திலிருந்து இடதுபுறமாக சுமார் நூற்றி ஐம்பது அடி தூரத்தில் உள்ளது விடலை தேங்காய் உடைக்கும் இடத்தில் இடதுபுறத்தில் சுமார் பத்து கடைகள் தாண்டி உள்ளது புலிபானி சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் இவர் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் செவ்வாய்த்தோஷத்தால் ஏற்படும் குறைகளை நீங்குபவர் செவ்வாய் தோஷம் திருமண தடைகள் நீங்கும் நிலத்தகராறு வழக்குகள் தீரும் சொந்தமாக வீடு மனை சேரும் இரத்த சம்பந்தமான நோய்கள் தீரும் மனதை கிடைக்கும் அதனால் பயணிக்கு சென்றால் புலிபானி சித்தரின் ஜீவசமாதியை வணங்குங்கள் அவர் அருளை பெறுங்கள் நலமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்